ओम प्रपन्न गामिना परमं पुरुषं दिव्यं याति நம அபாசோகேத்தசியமருஷம் भगवान श्री பார்த்தனுச்சித்தகவான் பிரயாண கால ஸ்மரணத்தை தொடர்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் எப்போது ஆழ் மனசில் ஈஸ்வரத்தியானம் இருக்கணும் மேல் மனசில் மனதனுடைய மேல் தட்டில் திட்டமிட்டு நமக்குன்னு வகுத்து கொடுக்கப்பட்ட கடமைகளெல்லாம் ஒழுங்காக செஞ்சு கொண்டே இருக்கணும் அதனால் நமக்கு மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் ஞானத்தை பெறத்துக்குரிய தகுதிகள்லாம் வந்து அமையும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே அதனுடைய தொடர்ச்சியை சொல்றார் இங்க பிரயாண கால ஸ்மரணத்துக்கு முறைய சொல்றார் அபியாச யோக யுக்தேன சேதசா ந அந்யகாமினா பரமம் புருஷம் யாதி பார்த்த அனுச்சித்தையன் ஹே பார்த்த சாதகன் எப்படி இறைவனை அடைகிறான் பரமம் புருஷம் ஜாதி அந்த பரம புருஷனை அடைகிறான் அணு சிந்தையன் விடாம தியானம் பண்ணி கொண்டு அந்த பரமபுருஷனை அடைகிறான் எப்படி சிந்தனை பண்ணுறான்னா அபியாச யோக யுக்தேன சேதஸா சேதஸ்னா மனசு யோக யுக்தம் அபியாச யோகத்தோடு சேர்ந்திருக்கிற மனசு இந்த மனசை நல்லா பயிற்சி பண்ணியிருக்கான் சாஸ்திரத்தில் சொன்னபடி விஷயங்களை சகுண பிரம்ம தியான அபியாசம் பண்ணின்னு இருக்கான் நான் அந்நகாமினா சேத்தசாங்கிறார் நான் அந்நகாமினான்னால் வேறு எந்த விஷயத்துலையும் மனசு போகாத மனசு அது நீண்ட நாள் அபியாசம் பண்ணால் தான் முடியும் நீண்ட நாளைக்கும் மனசை தியானத்தில் பழக்கினாத்தான் அது கடைசி காலத்தில் நமக்கு சிந்தனைக்கு அனுகூலமாக இருக்கும் அதைத்தான் இங்கே உபதேசம் பண்ணுறார் அந்யகாமி அப்படின்னா வேற பக்கம் போகிறதுன்னு அர்த்தம் ந அந்யகாமி அப்படின்னு சொன்னால் எந்த பக்கமும் போகாத அது மூன்றாம் வேற்றுமையில் போடுறதுனால சொல்கிறார் அபியாச யோக யுக்தேன சேதசா ந அந்நகாமினா அபியாச யோக யுக்தமான அபியாச யோகத்தில் தன்னை இணைத்து கொண்ட மனத்தினால் வேறு எந்த விஷயத்திலும் செலுத்தப்படாத மனத்தினால் அணு சிந்தையன் விடாமல் நினைத்து கொண்டு பரமம் புருஷம் யாதி அந்த மேலான பரம புருஷனை அப்படின்னா என்ன மோட்சத்தை அடைகிறான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனின் சொரூப ஆகிவிடுகிறான் ஜீாத்மா அப்படின்னு அர்த்தம் ஆக இதனுடைய தொடர்ச்சி வரப்போகிறது அந்த பகவானுடைய ஸ்வரூபமெல்லாம் சொல்ல போகிறார் அது அடுத்த சிந்தனையில் நாம் சிந்திக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அபியாசயோகயுக்தேனசானியகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதிபார்த்தானு சிந்தையன்